அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தனது அரிசின் இடலை தருவான் ஒன்று நீதமான அரசன் இரண்டு அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர் மூன்று பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர் ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்தும் நிற்கின்ற இருவர் ஐந்து அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூறும் நபர் ஆறு தன் வலது கை செய்யும் செலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்துக் கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபி சொல்லாஹ் அலஹிசல்ல கூறினார்கள் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று